நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிரிகிறது ஒளவையாரின் மூதலிலிருந்து ஒரு பாடல் அடக்கமுடையோர் அறிவிலரின் ரெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வறுமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அதாவது கொக்கு தனக்கேற்ற மீன் வரும் வரை காத்து கொண்டே நிற்கும் ஒற்றைக்காலில் தவம் இருக்கும் கொக்கு பொறுமையோடு காத்திருப்பதை பார்ப்பவர்கள் வேடிக்கையாக நினைத்தாலும் தன் காரியத்தில் கவனமாக இருந்து தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் இதுபோன்ற சாதுரியத்தை கொக்கிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவில் சிறந்தவர்கள் அடக்கமாக இருப்பார்கள் சுற்றி இருப்பவர்கள் கேலி செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார்கள் தனக்கு ஏற்ற காலம் வரும் வரை காத்திருந்து சரியான சந்தர்ப்பத்தில் தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி சாதனையாளர்களாக உலகுக்கு அடையாளம் காட்டிக்கொள்வார்கள் அவர்களது வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பது போன்ற பொறுமைதான் பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற பழமொழியும் இதைத்தான் உணர்த்துகிறது அடுத்தவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எடுத்த காரியத்தில் கவர்முடன் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்கிறார் ஒவ்வையார் இதைத்தான் அடக்கமுடையோர் அறிவிலரன் ரென்னி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமின் ஓட ஒரு மின் வாடி இருக்கமாம் கொக்கு என்கிறது மோதுரை